நான்காயிரம் திருகம் உதவித்தொகை வழங்கிட உத்தரவிட்டார்கள் தன் மகன் அப்துல்லாஹுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு திருகம் மட்டுமே வழங்கிட உத்தரவிட்டார்கள் அவரும் முகாஜர்களில் உள்ளவராவார் ஏன் அவருக்கு மட்டும் குறைத்து விட்டீர் என்று உமரது அல்லாஹூங் அவர்களிடம் கேட்கப்பட்டது அவர் அவரது தந்தையுடன் ஹெஜ்ரத் செய்துள்ளார் ஆகவே அவர் தானாகவே ஹெஜரத் செய்தவர் போலாக மாட்டார் என்று உமரது அல்லாஹோங் அவர்கள் கூறினார்கள் மூன்று ஒன்பது